அழுக்காராமை கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இலாத இயல்பு ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாக கொண்டு போற்ற வேண்டும் விழுப்பேற்றின் அது ஒப்பது இல்லை யார் மாற்றும் அழுக்காற்றின் யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்கப் பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் ஒப்பானது வேறு ஒன்றும் இல்லை அரண் ஆக்கம் வேண்டாதான் பிரன் ஆக்கம் பேணாது அழுக்கு அறுப்பான் தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தை கண்டு மகிழாமல் அதற்காக பொறாமைப்படுவான் அழுக்காற்றின் அல்லவை செய்ய இழுக்கு ஆற்றின் ஏதம் அறிந்து பொறாமைப்படுதலாகிய தவறான நெறியில் துன்பம் ஏற்படுதலை அறிந்து பொறாமை காரணமாக அறமல்லாதவைகளை செய்யார் அறிவுடையோர் உடையார்க்கு அது சாலும்பது பொறாமை உடையவர்க்கு வேறு பகை வேண்டா, அது ஒன்றே போதும் பகைவர் தீங்கு செய்ய தவறினாலும் தவறாமல் கேட்டை தருவது அது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதோ உண்பதோம் இன்றி பிறர்க்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளை கண்டு பொறாமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும் அவ்வித்து செய்யவள் தொட்டிவிடும் பொறாமை உடையவனை திருமகள் கண்டு பட்டு தன் தமக்கைக்கு அவனை காட்டி நீங்கி நீங்கிவிடுவாள் என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி விடும் பொறாமை என்று கூரப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தையும் கெடுத்து தீய வழியில் அவனை செலுத்தி விடும் மும்வ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொறாமை பொருந்திய நெஞ்சத்தானுடைய ஆக்கமும் பொறாமை இல்லாத நல்லவனுடைய கேடும் ஆராயத்தக்கவை அழுக்கற்று அகன்றாருமில்லை அகுது இல்ல பெருக்கத்தில் பொறாமைப்பட்டு பெருமையுற்றவரும் உலகத்தில் இல்லை பொறாமை இல்லாதவராய் மேம்பாட்டிலிருந்து நீங்கியவரும் இல்லை